நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிக்கலான வழக்குகளில் சரியான தீர்ப்பு வழங்கும் மரியாதை ராமன் கதையை நாம் இன்று பார்க்க நமது நீதிபதி மரியாதை ராமன் வந்து பல விந்தையான வழக்குகளை கூட ரொம்ப சுலபமா தீர்ப்பு சொல்லி தீர்த்து வைக்கிறாருன்றதை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான தீர்ப்ப பார்க்க போறோம் சரியா இதுவும் ரொம்ப சிக்கலானது இதை வந்து மரியாதை ராமன் எவ்வளவு சுலபமா தீர்த்து வைக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் சரியா ஒரு ஊரில் பாலுன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து வெளிநாடு போகிறதுக்காக ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு தன்னுடைய நண்பனை போய் பார்த்தார் அந்த நண்பன் பேர் வந்து வேலு வேலுவை போய் பார்த்து இந்த மாதிரி வேலு நான் வெளியூர் போகிறேன் திரும்ப வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் எங்கிட்ட ஒரு விலை உயர்ந்த கெம்புக்கல் இருக்குது கெம்புக்கல் வந்து இதை பாதுகாத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம் வீட்டில் வச்சுட்டு போனால் திருட்டு போயிடும் அதனால நான் உங்கள்கிட்ட தந்துட்டு போகிறேன் நான் திரும்ப வந்து கேட்கும்போது நீ எனக்கு இதை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெம்புக்கல்லை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு இந்த கெம்பு கல்ங்கிறது ஒரு வைரம் மாதிரி ஒரு விலை உயர்ந்த பொருள்னு வச்சுக்கோங்களேன் வேலு வந்து அதை வாங்கி வச்சுக்கிறாரு பாலு வந்து வெளிநாட்டுக்கு போயிடுறாரு பாலு வெளிநாட்டுலேருந்து திரும்ப வந்ததும் நேராக வேலு போய் பார்த்து வேலு நான் வெளிநாட்டுலேருந்து வந்துட்டேன் பயணம் ரொம்ப நல்லபடி நடந்தது என்னுடைய கெம்பு கல்ல எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு கேட்டாராம் அப்போது வேலு சொல்லிட்டாரான் என்னது இப்போ தானே வந்து வாங்கிட்டு போனேன் திரும்ப வந்து கெம்பு கல்ல கொடுன்னு கேட்குற அப்படின்னு கேட்டாரான் உனே அவர் சொன்னாரான் ஏய் நான் எங்கப்பா வாங்கினேன் நான் இப்போ தான் வெளிநாட்டிலேருந்து வரேன் நான் உங்கள்கிட்ட வாங்கவே இல்லை நான் உன்னை சந்திக்கவும்ல வாங்கவும்ல தயவுசெய்து என்னை ஏமாத்தாம என்னுடைய கெம்பு கல்ல கொடுத்துரு அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ வேலு வந்து பிடிவாதமா நீ தான் வந்தியப்பா வந்து என்கிட்ட வந்து கெம்பு கல்ல கேட்டேன் நானும் கொடுத்தேன் கூட என் வீட்டில் மூணு பேர் இருந்தாங்களே துணி துவைக்கிற வண்ணான் இருந்தார் பானை செய்யக்கூடிய குயவன் இருந்தார் அதுக்கப்புறம் முடி வெட்டக்கூடிய நாவிதரும் இருந்தார் மூணு பேருமே பார்த்தாங்களே நீ எங்கிட்ட கெம்புக்கல் வாங்கிட்டு போனதை நீ என்ன இப்படி இல்லைன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி ஒரே அடியாக அடித்து பேசியிருக்காரு வேலு வந்து அப்படி உறுதியாக அடித்து பேசுனதுக்கு என்ன காரணம்னா அந்த பானை செய்கிறவர் முடிவெற்றவர் துணி துவைக்கிறவர் மூணு பேருமே வந்து வேலு வீட்டில் வழக்கமா வேலை செய்யக்கூடியவங்க அவங்கள வச்சு எப்படியாவது பொய் சாச்சு சொல்லி இந்த கேஸை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம் வந்து வேலுவோட எண்ணம் அதனால தான் வந்து மூணு பேரும் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு பாலுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேல நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை நம்ம இந்த வழக்க கொண்டு போய் மரியாதை ராமன் கிட்ட அவர் எப்படியும் நமக்கு தீர்த்து கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை எடுத்துட்டு மரியாதை ராமன் ட மரியாதை ராமன் யோசிச்சாரு சரி ஓகே நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி மறுநாள் எல்லாத்தையும் வர சொல்லி அஹ் மறுநாள் எல்லாரையும் விசாரிச்சாரு விசாரிச்சா எல்லாரும் அதே மாதிரிதான் சொல்றாங்க துணி துவைக்கிற வண்ணானும் சரி பானை செய்கிற குயவரும் சரி முடிவெட்டுற நாவிதரும் சரி மூணு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி பாலு வந்தார் எங்கள் வீட்டுக்கு வந்தார் வேலுவையா வீட்டுக்கு வந்தார் வேலுவையா வந்து அவர்கிட்ட கெம்பு கொடுத்தாரு அவர் வாங்கிட்டு போயிட்டார் இப்போ வந்து வாங்கலன்னு போய் சொல்கிறாரு அவர் கெம்புக்கல்லில் கொடுத்ததை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி மூணு பேருமே சொல்கிறாங்க மரியாதை ராமன் வந்து இதை தீக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது அப்படின்னு அஞ்சு பேரையும் தனித்தனி அறையில் உட்கார வச்சுட்டார் உட்கார வச்சுட்டு அஞ்சு பேர்கிட்டையும் வந்து களிமண் உருண்டை களிமண்னா தெரியும் இல்லையா கிளே அதை வந்து அஞ்சு பேர் கையிலையும் கொடுத்து இந்த கெம்புக்கல் எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்கள் வந்து இந்த களிமண் உருண்டையில் செஞ்சு எடுத்துகிட்டு வாங்க நீங்கள் அஞ்சு பேருமே கெம்புக்கல்லில் பார்த்துருக்கீங்க இல்லையா அதே மாதிரி செஞ்சு எடுத்துட்டு எங்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க உங்களுக்கு பத்து நிமிஷம் டைம் தரேன் அப்படின்னு சொல்லி அஞ்சு பேரையும் தனியாக உட்கார வச்சுட்டு அந்த அறையெல்லாத்தையும் பூட்டாங்க பத்து நிமிஷம் கழித்து எல்லாரும் எப்படி கெம்புக்கல்ல செஞ்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி மரியாதை ராமன் வாங்கி பார்த்தாரு பாலு வேலு ரெண்டு பேருமே கெம்புக்கல்ல பார்த்துருக்காங்க இல்லையா அதனால வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி செஞ்சு எடுத்துட்டு வந்தாங்க ஆனா இந்த துணி துவைக்கக்கூடிய வண்ணான் பானை செய்யக்கூடிய குயவர் முடிவெட்டக்கூடிய நாவிதர் இவங்க மூணு பேருமே கெம்புக்கல்ல பார்த்தது அதனால் வந்து நாவதர் எப்படி செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தார் தெரியுமா அவர் வந்து அந்த கத்தி தீட்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சாணை கல் இருக்கும் அது வந்து நீளமாக அம்மி மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும் அவர் அது மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் எடுத்துகிட்டு வந்து இது தான் கெமிக்கல் இப்படி தான் இருந்தது அப்படின்னு காமிச்சிருக்காரு இந்த பாணி செய்யக்கூடிய குயவர் வந்து அவர் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் பானை அது மாதிரி வந்து அவர் உருண்டையாக உருட்டிகிட்டு வந்து இது மாதிரி தான் இருந்தது கெம்பு கல் சொல்லி கொண்டு வந்து அவருக்கு அமைச்சாரான் இந்த துணி துவைக்கக்கூடிய வண்ணான் இருக்காரு இல்லையா அவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த துணி துவைக்கிறதுக்கு நான் வந்து சோப்பு கட்டி யூஸ் பண்ணுவேன் அந்த சோப்பு கட்டி வந்து இப்படிதான் இருக்கும் அது மாதிரிதான் கெம்புக்கல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சதுரமாக செஞ்சுட்டு வந்து கொடுத்தாராம் இதை பார்த்தோன்னே மரியாதை ராமனுங்க புரிஞ்சு போச்சு இவங்க மூணு பேருமே வந்து கெம்புக்கல்ல பார்த்ததில்ல இவங்க ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு அப்போது வந்து வேலுவை கூப்பிட்டு மிரட்டினாராம் மரியாதையாக உண்மையை ஒத்துக்கோ இல்லைனா வந்து நடக்கிறதே வேற நான் ஒன்று தூக்கி வாழ்நாள் ஃபுல்லாக சிறையில் போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டின உடனே அவர் வந்து இல்லைங்க நான் பண்ண தப்பு தான் என்னை மன்னிச்சிக்கோங்க நான் இனிமேல் இந்த மாதிரிலாம் ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அந்த கெம்புக்கல்ல வந்து தர்றதுக்கு ஒத்துக்கிட்டாராம் மரியாதை ராமன் வந்து அவருக்கு ரெண்டு வருஷ சிறை தண்டனை கொடுத்ததோடு ஏமாத்தினதுக்காக நூறு பொற்காசிகள் அபராதமும் விரிச்சாராம் மரியாதை ராமன் வந்து இந்த வழக்கை இப்படி முடிப்பாருன்னு நீங்க நினைச்சீங்களா நீங்க என்ன யோசிச்சீங்க என்ன விதமா இதை தீர்த்து வைப்பாரு நினைச்சீங்க சரி நேயர்களே